அவர்கள் என்னை சந்தித்தார்கள் அப்போது அல்லாஹுவின் பாதையில் எவரது பாதங்களில் புழுதிப்படுகின்றதோ அவரை நரகி விட்டும் இறைவன் விளக்குகின்றான் என்று நபி சல்லாஹா அனேஹி வசல்லம் அவர்கள் கூற நான் செவியிட்டுள்ளேன் என்று கூறினார்கள்